அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு ஆம் உங்களில் ஒருவர் குளிப்பு கடமையானவராக இருக்கும் போது ஒழு செய்துவிட்டு தூங்கலாம் என நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள்